ையும்த்துடன் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக மனிதனுடைய உலக வாழ்வில் உளப்பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியதே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது அல்லாஹா இந்த திருவசனத்தின் ஊடாக ஒரு மிக ஆழமான ஒரு உண்மையை இங்கே சொல்லிக் காட்டுகிறான் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹ்னத்தும் கொடையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களில் ஒருவரையுமே அவன் ஒருபோதும் சுத்தப்படுத்தியிருக்க மாட்டான் அழுக்குகள் நிறைந்தவர்களாகவே நாம் இருந்திருப்போம் குறைகள் நிறைந்தவர்களாகவே நாம் வாழ்ந்திருப்போம் குறைகள் உள்ளவர்களாகவே அல்லாஹ் எங்களை வாழ அல்லாஹ் அவனுடைய கிருபையின் காரணமாக அவனுடைய ரஷ்மத்தின் காரணமாக அவனுடைய சங்கையின் அருளின் காரணமாக எங்களை அவன் தூய்மைப்படுத்தியிருக்கிறான் சுத்தப்படுத்தியிருக்கிறான் உளப்பரி என்பதை அல்லா சுஹானஹு தாலா இங்கே மிக தெரிவாக சுட்டிக்காட்டிவிட்டு அவன் சொல்லுகிறான் அல்லாஹ யுசிஷா அல்லா யார யாரையெல்லாம் விரும்புகிறானோ யாரையெல்லாம் நாடுகிறானோ யாருக்கெல்லாம் உழப்பர் நாடுகிறானோ அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுகிறான் அல்லாஹ் தஜ்கியா செய்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் சுலஹானு தாலா இங்கே இந்த திருவோசனத்தின் ஊடாக இந்த விடய தேர்தலா சுட்டிக்காட்டுகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த அல்லா சுலஹு தாலா இந்த இஃப்கூடிய சம்பவத்தை சொல்லி காட்டியதற்கு பிறகு ஆயிஷ் அசுத்தி காரதி அல்லாஹு தாலான்ஹாவுடைய விடயத்தில் படுதூறு சொல்லப்பட்ட அந்த இட்டுக்கட்டப்பட்டு ஒரு செய்தி பரத்தப்பட்டது அந்த செய்தியினுடைய அனைத்து தாப்பயங்களையும் அந்த செய்திக்கு பின்னால் சமூகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளையும் சமூகத்துக்கு ஏற்பட்ட நலவுகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுஹானஹு தலா சொல்லிவிட்டு பேசிவிட்டு அல்லாஹ் இப்பொழுது சொல்லுகிறான் அந்த பாவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த பாவத்தில் யாரெல்லாம் தன்னை பங்காளிகளாக அந்த பாவத்தில் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்தினான் அல்லாஹ் அவர்களில் அநேகமான தௌபாவை நசீவாக்கிவிட்டான் ஆனால் சிலருக்கு அல்லாஹ் தௌபாவை நசீவாக்கவில்லை அதை நிலையில் அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கொடையும் அல்லாஹுடைய ரஷ்மத்தும் பொருளும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களில் யாரையுமே அவன் சுத்தப்படுத்தி இருக்க மாட்டான் யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்னத்தும் யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய பகலும் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் அல்லா சுத்தப்படுத்தி விட்டான் அல்லா கண்ணியப்படைத்தி விட்டான் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சுஹானே சுட்டிக்காட்டுகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே தஸ்கியா என்று சொல்லக்கூடியது சுத்தப்படுத்துதல் என்று சொல்லக்கூடியது அதாவது பியூரிபிகேஷன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது உள்ளத்தை பாவங்களை விட்டும் சுத்தப்படுத்துவது உள்ளத்தில் நல்ல பண்புகளை கொண்டு வந்து அமர்த்துவது இப்படிப்பட்ட ஒரு பணி இருக்கிறதே இது உண்மையிலேயே சொல்ல போனால் குரான் மிக தெளிவாக பல ஆயத்துகளின் ஊடாக இதை இப்படி சுட்டிக்காட்டுகிறது பணி உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அல்லாஹாக்கு சுலஹானு மையமாக வைத்து அனுப்பினான் இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபியும் விடயங்களை மையமாக வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எங்களுடைய நபி காஜுல் மதீனா முகமது ரசூல் உல்லாஹி சல் அல்லாஹு அவருடைய வருகையை பற்றி அவர்களை அனுப்பி வைத்த நோக்கங்களை பற்றி அல்லாஹ் குரானில் பேசும்பொழுது சொல்லும்பொழுது அல்லாஹ் விபடிக்கொண்டகுறான் هو الذي بعث في الاميين رسولا منكم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين الله سبحانه وتعالى இந்தாயத்தினுடாக உலகத்துக்கு ஹதர்த் ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم அவர்களை ஏன் எذكர்கவேண்டி நான் அனிப்பி வைத்தேேன் என்ற நோக்கத்தை மிக தெளிவாக अलகாக மூணு வகையான நோக்கங்களுக்காகவே நான் நினைப்பி வச்சிருக்கிறேன் என்ற கருத்தை الله சுட்டி காட்டுலூ அலை அல்லாஹுடைய குரானுடைய திருவசனங்களை மட்டுமல்லி என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குரிய அத்தாட்சிகளை ஆயத்துகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய ஆயத்துகளாக இருக்கலாம் அத்தாட்சிகளாக இருக்கலாம் இவைகளை ஓதி காட்டி காட்டி மக்களுக்கு அல்லாஹளுடைய ஒருமைப்பாட்டையும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டாவதாக சக்கியும் அந்த மக்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டும் மனிதனுடைய உள்ளத்திலே பல வகையான நோய்கள் இருக்கிறது பொறாமை இருக்கிறது வஞ்சகம் இருக்கிறது பெருமை அதாவது அவன் பெருமை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் வழிபடாதவனாக இருக்கிறான் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அவசரமுடையவனாக இருக்கிறான் கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறான் பதட்டம் அடையக்கூடிய இருக்கிறான் இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான குறைகளும் ஏராளமான ஏராளமான குறைகள் குறைகள் உள்ளவனாகத்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் நபிமாறுகளை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதனை சுத்தப்படுத்தினான் மனிதனுடைய உள்ள அகத்தை அல்லா சுடயங்களை கொண்டு மன்னிக்க விட்டுக் கொடுக்கத்தையும் சந்தோஷமாக சாய்த்து கொள்ளக்கூடிய பழக்கம் இப்படிப்பட்ட நல்ல மக்களாக குளப்பரிசுத்தம் நிறைந்த மக்களாக நபிமார்கள் மக்களை மாத்தினார்கள் மூணாவதாகத்தான் நபிமார்களுடைய நோக்கம் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் அதாவது அறிவு ஞானத்தையும் அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அறிவுகளையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஆசானாக உலகத்திற்கு நபிமாறுகளை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை மிகத் தெளிவாக சொல்லுகிறான் இது ஜுமாவுடைய ஆயத்தை இதே போல சூரத்துல் பக்கராவிலும் பல இடங்களில் அல்லாஹ் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறான் அல்லா சூரத்துல் பக்கராவுடைய அந்த ஆயத்தில் சுட்டிக்காட்டுகிறான் நான் ஒரு நபியை அனுப்பி வைத்தேன் உங்களுக்கு மத்தியில் அவருடைய நோக்கம் இந்த நோக்கங்கள் என்பதாக இதே போல இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான தாய்மார்களே நபிமார்கள் உலகத்திலே வந்து செய்த ஒரு மிகப்பெரிய பணிதான் உளப்பரிசுத்தம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள் நுபு என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை சுத்தப்படுத்துதல் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே உள்ளம் சுத்தமாக பற்றி உள்ளத்தை யாரெல்லாம் சுத்தபடுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஆலாவுல இப்படிச் சொல்கிறான் ഖத அஸ்லஹ மன் ஸக்கஹ ഖத அஸ்லஹ மன் தஸக்கவா வذكரஸ்ம ரப்பஹி ஃஸல்லா பல் தோஸிரூனல் ஹயாத்துல் દુன்யா வல் ஆஹிரது கைருன் வஅபகா இன் ஹாஸால ஃபிஸ் ஸஹஃஃபில் ஹூலா ஸஹஃஃ இப்ராஹீம் வமூஸா அல்லாஹ் சொல்கிறான் ഖத அஸ்லஹ மன் தஸக்க யாரு தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொண்டு விட்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி விட்டு விட்டார் உள்ளப் பரிசுத்தம் அடைத்த ரபு சொல்லுகிறான் உனக்கு வெற்றி வேண்டும் என்றிருந்தால் அது என்ன தெரியுமா சடவாத உலகத்தில் வெற்றியை நான் வைக்கவில்லை உன்னுடைய உள்ள பரிசுத்திற்கான உண்மையான வெற்றியை நான் வைத்திருக்கிறேன் என்பதை குரானுடைய இன்னொரு ஆயத்தின் ஊடாக பல வகையான சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய பேச்சுக்கு சத்தியம் தேவைப்பட மாட்டாது அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது உண்மையிலேயே நடக்கத்தான் செய்யும் ஒமன் அஸ்தக் அல்லாஹே கீலா ஒமன் அஸ்தக் அல்லாஹே ஹதீசா பேச்சால் உண்மை பேசக்கூடியவர் கரைத்தால் உண்மையை கரைக்கக்கூடியவன் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் அல்லா சொல்லுவது நிச்சயமாக நடக்கும் அல்லா சொல்லிவிட்டால் நிறைவேற்றுவான் கூட நாங்கள் மிளகீனமானவர்கள் மனிதர்கள் மிளகீனமானவர்கள் இதன் சில விடயங்களை செல்லுவதற்கு முன்னால் அல்லா சத்தியம் செய்வது அல்லாஹுடைய சுண்ணா அல்லாஹுடைய வழக்கமாக அல்லா சத்தியம் செய்கிறான் சுஹான் ஒரு முறை அல்ல இரண்டு பொருட்களின் மீது தடவைகள் வகையான அம்சங்களின் மீது அல்லஹா இதா ஜெல்லா சவ்வாஹா இந்த நேரத்தின் சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக இப்படியாக சத்தியம் செய்துவிட்டு கடைசியாக சொல்லுகிறான் வனசின் மனிதனுடைய ஆத்மாவின் சத்தியமாக மனிதனுடைய ஆத்மாவின் மீது சத்தியமாக அந்த செவ்வனை படைத்து நானே அவனு மீது சத்தியமாக அல்லா தன் மீதும் சத்தியம் பண்ணி சொல்லுகிறான் யாரு தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் அவனுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்து விட்டது என்ற கருத்தை அல்லா சுபானுடன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லா சொல்லுகிறான் மனிதனே இன்றேக்கு நீ உன்னை பெரிதாக பாக்கேலும். நான் பெரிய மனிதன் என்பதாக உன்னை நீ கருதி கொள்ளலாம் நான் பெரிய ஒரு பட்டதாரியாக இருக்கிறேன் நான் பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறேன் எனக்கு அல்லா இப்படியெல்லாம் தந்திருக்கிறான் என்னிடத்தில் இப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் இருக்கிறது நான் இப்படிப்பட்ட திறமைசாலியாக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை பார்த்து நீ பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக அவன் உங்களை அறிந்தவனாக இருக்குகிறான் இது அன்ஷ கும்மில் அறம் பூமியில் நீங்கள் மண்ணாக இருக்கும் பொழுதே அவனுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் அஜிபிண்டமாக இருக்கும் பொழுதும் உங்களை பற்றி தெரியும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இப்படிப்பட்டவங்க என்று சொல்லி பார்த்துக் கொள்ள வேண்டாம் நிச்சயமாக அவனுக்கு தெரியும் உங்கள மிகவும் பயபக்தியுடைய உங்கள அல்லா அதிகமாக அஞ்சக்கூடியவர் உங்களுடைய யார் அல்லாஹவை அதிகமாக பயப்படக்கூடியவர் என்ற அறிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களை பார்த்து குரான் இப்படி சொல்கிறது அலந்து அவங்க சொல்றாங்க நாங்க பரிசுத்தமானவங்க நாங்க அல்லாஹுடைய மக்கள் பாங்கத்தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் நாங்கள் அல்லாஹுடைய மக்களாக இருக்குகிறோம் இன்னொரு நுழைவார்கள் இந்த முஸ்லீம்களுக்கோ இந்த முகம்மதிகளுக்கு சுவர்க்கம் இல்லை என்பதாக தன்னைத்தானே அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்களே அவர்கள் அலந்தரீனும் ஆனா சொல்லுங்க நீங்க அல்லா யாரை நாடுகிறானோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் தஸ்கியா செய்கிறான் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான் என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய பெரியார்களே தாய்மார்களே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தத்தை எப்படி கொண்டு வருவது உளப்பரிசுத்தையும் உருவாக்குவதற்குரிய வழிகள் என்ன உள்ளத்தை மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளிருக்கூடிய வழிகாட்டல்கள் எங்கே இருக்கிறது சுகானல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒன்று மிகவும் தேவையான ஒன்று இல்மு படிக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது பட்டப்படிப்புக்கான கலாசாலைகள் இருக்கிறது தொழுகைக்காக வேண்டிய பள்ளி வாயில் உள்ள பரிசுத்தம் உள்ளத்தை சுத்தொள்ிச்சிருக்கிறது وجعلها على اعيديهم دعوه وتعليما وبيانا وارشادا الله سبحانه وتعالى اولى பரிசுத்தட்டகவேண்டே தான் நபிமார்கள் இறைவன்னித்துவே தான் அந்த நபிமார்கள் தங்களுடைய দাওவத்தின் மூலமாகவும் கற்பிக்க кури கற்பிக்கக்கூடிய கற்பித்தல் மூலமாகவும் அவருடைய பயான்களின் மூலமாகவும் அவருடைய வகாட்டல்களின் மூலமாகவும் மக்களுக்கு தஸ்பியாவை உள்ள பரிசுத்தத்தை கொண்டு கொடுத்தார்கள் எப்படி எங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும் நபி صلى الله عليه وسلم سبحان الله உலகத்திலே வந்த உள்ள பரிசுத்தம் நிறைந்த உள்ளம் பரிசுத்தமான ஒரு நபி அல்லாஹிடத்தில் ஆச்சரியமான துவாக்கள் அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே இந்தாஹிய உள்ளத்துக்கு எங்களுடைய ஆத்மாவுக்கே உன்னுடைய பயபக்தி ஆனா தக்குவாஹா அந்த உள்ளத்துக்கு இச்சத்தை தக்குவாவை தந்துவிடுவாயாக அதை நிசுத்தப்படுத்தி விடுவாயாக அதை தஸ்கியா செய்து விடுவாயாக அதை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக அதை பரிசுத்தப்படுத்துவதில் பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களில் உன்னை போல நல்லவர்கள் யாரும் இல்லை நீ பரிசுத்தப்படுத்தினால் தான் அது பரிசுத்தடைந்ததாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் எனக்கு எல்லா விடயத்திலும் சரியான விடயத்தை காட்டித் தருவாயாக எந்த ஒரு விடயத்திலும் என்னை வழி செய்துவிடாதே எனக்கு நேரான சரியான வழியை காட்டுவாயி அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஆத்மாவினுடைய கேள்வியை விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக என்னுடைய ஆத்மாவுடைய பாதுகாத்து விடுவாயாக சல்லாஹு அலிவசம் பேருரைகளையும் தன்னுடைய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொல்வார்கள் என்று பிரபல்யமான அனைத்தையுமே அல்லாவின் பக்கமாக பாரம் சாற்றி அல்லாவின் பக்கம் அல்லாவின் பக்கமாக அதை திருப்பிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள் அல்லாஹிடத்தில் சொல்லுவார்கள் என்னுடைய எல்லா கருமங்களிலும் என்னுடைய ஆத்மாவுடைய சர்வை விட்டோட பாதுகாப்பு தெரிகிறேன் அல்லாஹிடத்தில் காரமானம் தேடுகிறேன் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின்சுரூரி அங்புசினா எங்களுடைய ஆத்மாவினுடைய எங்களுடைய உள்ளத்தினுடைய கெடுதிகளை விட்டும் சுவகானம்மா உல பரிசுத்திற்காக வேண்டி ஹொத்துவாக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் பயான்களை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் சல் அல்லாஹ் சுண்ணாவாக ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறது அவர்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே நாம் அனைவரும் தேவைப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நாம் அல்லாவின் பக்கமாக மீண்டு எங்களுடைய பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த வழியில் குரான் பல வகையான வலைகளை எங்களுக்கு காட்டி ிருக்கிறது துவாக்களின் ஊடாக உல பரிசுத்தத்தை நாடுங்கள் அல்லாஹிடத்தில் அதிகமாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த உள்ளத்தை நீயாக இருக்குகிறாய் பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதாக நன்மையான கர்மங்கள் மீது ஆசை ஏற்படுத்துவதாக உள்ள நயவஞ்சகத்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக பெருமையை விட்டும் அதாவது பெருமையை விட்டு இந்த உள்ளத்தை பாதுகாப்பாயாக இந்த உள்ளத்துக்கு பணிவுத்தன்மையை தந்தருவாயாக ஆஹ்ராவுடைய விசாலமான தனத்தை இந்த உள்ளத்துக்கு விளங்கப்படுத்துவாயாக துனியாவுடைய அற்பத்தனத்தை இந்த உள்ளத்துக்கு விளங்கப்படுத்துவாயாக என்று அல்லாவிடத்தில் கேட்டுக் கொண்டு இருப்போம் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி போகக்குள்ளே எடுத்து வைப்போம் அல்லாஹ் அஞ்சினார்களோ அல்லாவுக்கு வழிபட்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஜமாட்டு ஜமாத்தாக சாலை சாலையாக சுவர்க்கத்துக்குள்ளே போய்கொண்டிருப்பார்கள் சுவர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கு எங்களை எங்களை வரவேற்கும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு பாதுகாவலர்கள்ோகத்திற்கு ரிசபஷன் இருக்கக்கூடிய வெல்கம் பண்ணுவதற்காக வேண்டி மரபா கவுண்டர் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் திபுத்தும் உங்களுடைய ஆத்மா மணக்குகிறது நீங்க மணக்கிறீங்களை பாவிக்காமலே சுவர்க்கத்துக்குள்ள புகழ் இப்பதான் சுவர்க்கத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறீங்க கதவுக்குள்ள போறீங்க அப்ப சொல்லப்படும் திபுத்தும் நீங்க மனமாகி விட்டீங்க உங்களுடைய ஆத்மாக்கள் மணக்குகிறது உங்களுடைய ஆத்மாக்கள் இருந்தே அதாவது வாசனை உண்மையான நோன்பு திறக்கிற நேரம் அவனுடைய மவுத்தாக இருக்கும் அவனுடைய மவுத்துடைய கட்டத்தில் அவனுக்கு ஹலால் ஆக்கி விடுவான் அந்த கட்டத்தில் அவனுக்கு சொல்லப்படும் சாந்தி அடைந்த அமைதி அடைந்த நிம்மதி அடைந்த ஆத்மாவே இதற்கு பிறகு உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்பக்கமாக திரும்பி வா என்று சொல்லி அல்லா சுஹா உளப்பரிசுத்தத்தை செய்து கொண்ட உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்ட அந்த மகான்களை குரான் இப்படி வரவேற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் இப்படி வரவேற்கிறான் இரவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது இதே போலத்தான் முகாசபா என்று சொன்னால் ஒவ்வொரு அமலை பற்றி ஒரு முறை திருப்பி பார்ப்பது இன்றைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இன்றைய நாள் எனக்கு எப்படி கதிந்தது இன்றைக்கு நான் எத்தனை பாவம் செஞ்சேன் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறேன் அன்பானவர்களே சங்கையானவர்களே இந்த முகாசபாவை செய்யக்கூடிய கட்டத்தில் படுக்கைக்கு போகும் பொழுது ஒண்டோ அலம்ல என்று சொல்லிக்கொண்டு படுப்போம் அப்படி இல்லை என்றால் மனக்கவலையுடன் படுப்போம் சஞ்சலத்துடன் படுப்போம் அந்த மனக்கவலை தௌபாவுடைய கதவை எங்களுக்கு திறந்துவிடும் அந்த மனக்கவலை தௌபாவுடைய கதவை எங்களுக்கு நசீபா தௌபாவை எங்களுக்கு நசீவாக்கிவிடும் இதைத்தான் சொல்றாங்க முகாசபத்து அல்லா முகானகு தவறுகள் செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து தன்னுடைய உள்ளத்தை நிந்திக்க கூடிய உள்ளத்தை பார்த்து பழிக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் மீது அல்லா சத்தியம் செய்திருக்கிறான் உள்ளங்களை பார்த்து அல்லா சத்தியம் செய்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நான் ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லுகிறார்கள் அஹமத் இந்த அசரை இந்த செய்திருக்கிறார்கள் صل رango عمر بن عمر بن الخطاب رضي الله تعالى عنه حاسبوا انفسكم உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் முகாசபா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் கணக்கு பிள்ளையாக இருந்து அந்த உள்ளத்திடத்தில் கணக்கு வழக்கை கேட்டுக் அல்லது கபுரில் நீங்க கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக் படுக்கைக்கு போவதற்கு முன்னால் இன்றைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் எத்தனை பேரப்பட்டு தீபத்து கரைத்தேன் என்னுடைய கண்ணினால் எத்தனை ஹராமாக்கப்பட்ட பாவமான கர்மங்களை கண்ணால் பார்த்திருக்கிறேன் எத்தனை பொய் பேசிவிருக்கிறேன் ஐந்து நேர தொழுகைகளை அவ்வளோ ஜமானத்துடன் தொடரக்கூடிய பாக்கி கிடைத்ததா குரானுடைய திராபத்துக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியதா அல்லாஹுவை விற்கி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியதா சந்தர்ப்ப துவாக்களை ஓதக்கூடிய பாக்கி எனக்கு கிடைத்ததா கணவனுடைய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததா மனைவிக்கு துரோகம் விளைவிக்காத ஒரு கணவனாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததா குழந்தைகளுடைய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைத்ததா இன்றைய நாள் இந்த சூரியன் உதித்ததிலிருந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் என்னுடைய குழந்தைகளுடைய குரானைக்கு காது தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததா என்பதாக அன்பான சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போவதற்கு முன்னால் அன்றைய நாளுடைய அமல்களை பற்றி சற்று முகாசபா செய்து ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்து எனக்கு நானே கணக்கு பிள்ளையாக மாறி என்னுடைய அமலை பற்றி கணக்கு செய்து கொள்ளுங்கோ கணக்கு செய்து கொண்டால் அது கியாமத்துடைய நாளில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது மிகவும் லேசாக இருக்கும் உங்களுடைய அமல் நாளை நிறுத்தப்படும் நாளில் உங்களுடைய அமல் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய அமல்களை நானே நிறுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் அதில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை நினைத்து அதுக்கு அமலை நிறுத்தி பாருங்கள் சொன்னா குரான் எங்கேயுமே சொல்ல இல்லை நாளைக்கு அவங்க அமல் என்னப்படும் என்று சொல்லி முப்பது நோம்பு இருபத்தி ஐந்து நோம்பு ஆறு அமல்டமாட்ட பதினேழு தொழுக இருக்காத்துல நாளையில் அமல் நிறுக்கப்படுவது உண்மை அல்லாஹ் குரான்ல அமல் நிறுத்தப்படக்கூடிய கட்டத்தில் எங்களுடைய அமல் எவ்வளவு பாரமானதாக இருக்கும் பாரமாகும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களுடைய அமலை நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை உமர الله تعالى عنہக்கட்டச்சுட்டிகாட்டற الايه போல தான் மைமூன் இபு மஹரான் அன்ஷல்ல கூடிவர் சொல்றாரே ஒரு பெரியர் மனிதர் தாப அவர் சுட்டிகாட்டுகிறார் لا يكون العبد تقيا ورادياன் ஒரு போதும் ஒரு முத்தቂያ ஆக முடியாது தகவா உடையவனாக ஆக முடியாது எது வரைக்கும் தெரியுமா ஹتى يكون لنفسه اشد محاسبتا من الشريك لشريقه ஒரு வியாபாரத்தில் உள்ள பங்காளி தன்னுடைய மத்த பங்காளத்தில் எப்படி கணக்கு வழக்கு கேட்கிறாரு என்ன செலவழித்தீங்க இது யாருக்கு கொடுத்தீங்க இதனுடைய இந்த தாங்கும் என்று சொல்லி ஒரு நண்பர் ஒரு கூட்டாளி இன்னும் கூட்ட ஒரு பங்காளி மத்த பங்காளிடத்தில் கேட்பது போன்று தன்னுடைய உள்ளத்தில் கணக்கு செய்யாதவன் தன்னுடைய உள்ளத்துடன் முகாசபா செய்யாதவன் தன்னுடைய உள்ளத்தை நினைத்து மிம்பித்து உள்ளத்திலே நடந்து முடிந்த விடயங்களுக்காக வேண்டி முகாசபா செய்யாதவன் என்ற கருத்தை சுட்டிக்காட்டிய பழக்கி தாபுகள் எழுதியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே சகோதரர்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் செய்த பாவத்தை நினைத்து அதற்குரிய பிறர் வந்து எனக்கு சொல்லி நான் கூடிய ஒரு கட்டத்துக்கும் இதே போல குரான் சொல்லுகிறது சதகாவை கொண்டும் தர்மங்களை கொண்டும் கொடைகளை கொண்டும் எங்களுடைய உள்ளத்தை முடியும் அல்லாஹ் சொல்றான் சதகாவை பற்றி அவருடைய பணத்திலிருந்து நீங்கள் எடுங்கள் ஜக்காத்தை எடுங்கள் இந்த ஜக்காத்தை கொண்டு இந்த தர்மத்தை கொண்டு இந்த நன்கொடைகளை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்த அவர்களை தஸ்கியா செய்ய ஏன் பணத்தினுடைய மோகம் செற்றினுடைய மோகம் உலகத்தினுடைய சடவாத பொருட்களுடைய மோகம் மனிதனுடைய உள்ளத்தை உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது உள்ளத்திலே அப்படி உட்கார்ந்து இவைகளை கொடுப்பதைக் கொண்டு இவைகளை இழப்பதைக் கொண்டு அல்லாவுக்காக வேண்டி கொடுப்பதைக் கொண்டு அல்லாவுடைய வாக்கு மீது நம்பிக்கை வைத்தவனாக எனக்கு என்னிடத்தில் இருப்பவைகள் இதே போல தன் தொகுதியை கொண்டும் உள்ளத்தை சுத்தப்படுத்தலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் உள்ளத்தை சுத்தொலகையில் முக்கியமான ஒன்றாக கொண்டிருக்கிறது தொழுகையை கொண்டுமீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் முக்மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே இந்த ஆயத்தைக் குஞ்சம் கவனமாக கேளுங்க முக்மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யாருங்க முக்மீங்கள் உலகத்தில யார கேட்டாலும் உலகத்தில யாரிடம் எல்லாரும் சொல்லுகிறான் வெற்றி பெற்ற முக்மினூன் முக்மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் மக்களாக இருப்பாங்க என்று குரான் சொல்ல இல்ல அவர்கள் தொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குரான் சொல்ல இல்ல குரான் சொல்லுகிறது நேருமாறாக அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகையில உள்ள நிறைந்ததாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் என்ற கருத்தை என்ற கருத்தை மிக தெளிவாக குரான் சுட்டிக்காட்டு அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே தத்மீர் கட்டிவிட்டால் அல்லாஹு அக்பர் என்ற தொழுகைக்காக நின்றுவிட்டால் யாருடைய சிந்தனை வருகிறது யாருடன் கதைக்குகிறோம் என்னுடைய அல்லாஹுடன் பேசுகிறேனே என்னுடைய அல்லாவுடன் முனாஜாற்ற செய்கிறேனே என்னுடைய தேவைகளுக்காகவே நெலும் நின்றிருக்கிறேனே அல்லாஹ் எஜமான் நான் ஒரு அடிமை என்பதை நிரூபிக்க நின்றிருக்கிறேனே என்ற உணர்வுகள் எங்களுக்கு பிறக்குகிறதா என்ற உணர்வு எங்களுக்கு வந்திருக்கிறதா இவை இப்படிப்பட்ட தொழுகைகளை கொண்டு உள்ளம் பரிசுத்தமாகும் உள்ளத்தில் ஒருவகையான மாற்றம் ஏற்படும் என்ற கருத்தை குரான் மிக தெரிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே தொலுகையை கொண்டு சதக்காவை கொண்டு இதே போல திலாவத்து குரான் அல்லாஹுடைய zikr காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை காலையிலும் அல்லாஹுவை புகழுங்கள் ஜல அலிவல் இக்கராம் அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய பெயர் உயர்த்தியானது மேலானது அல்லாஹுடைய பெயர் அது எப்பயுமே சங்கையானது அல்லாஹுடைய பெயர் எப்பொழுதுமே நிலையானது هذه ننيت ننيت الله <سؤال> بي ذكر سيبوهم لا إله إلا <سؤال> الله <سؤال> أستغفر الله أستغفر الله சுஹஹல்ல ஒவொரு என்று அவாபும் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே ஜிக்ருக்கென்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹுவை படுத்த பிறகு அல்லாஹுவை பழக்கம் அகர் நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அனைத்திலும் அல்லாஹுடைய மிகவும் மேலானது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அலங்கரியுங்கள் நகரங்களை அலங்கரியுங்கள் கிராமங்களை அலங்கரியுங்கள் ஆனால் துரிஸ்தவசமான செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது மகனுடைய தொலுகைகளுக்கு பிறகு எங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு வீட்டிலிருந்தே அ மா தா என்ற சத்தம் இன்னமொரு வீட்டிலிருந்தே யா சீன் வல் குரானில் ஹகீம் இன்ன கிளமின் என்ற சத்தம் இன்னமொரு வீட்டிலிருந்தே என்ற வீடுகளில் இருந்தவர்கள் குரான் உதத் தெரியாத வயது வந்தவர்கள் கையில் இருந்த தஸ்மியை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சிக்கரை அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல சிக்ரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே காலம் மாறிவிட்டது மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது சிக்கரையை மறந்துவிட்டோம் சுற யாசினை மறந்துவிட்டோம் சுற வாக்கியாவை மறந்துவிட்டோம் திருக்குறானை மறந்துவிட்டோம் வீழிலிருந்து வெளியாகக்கூடிய ஓசைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம் உம்மாவுடைய வெற்றி முஸ்லீம் அம்மாவுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதே குரான் எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வர வேண்டும் எந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் எங்களுடைய திருநாமங்கள் எங்களுடைய வாய்க்கு திரும்பி வர வேண்டும் இவைகளை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே ஜிக்கரை கொண்டும் தினாவத்தில் குரானை கொண்டும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது இரும்பு அதாவது கரல் பிடிப்பது போன்றே மனிதனுடைய உள்ளமும் கரள் பிடித்து விடுகிறது இரும்பு கடல் பிடிப்பது போன்றே இன்னல் குழு உள்ளமும் கரல் பிடிக்கிறது கேட்கப்பட்டது யார் அசூல் அல்ல அந்த இரும்பினுடைய கரலை போக்குவதற்கு ஏராளமான ஏராளமான முறைகளில் அதை என்ன செய்யலாம் துடைத்தும் வலித்தும் மருந்துகள் பூசியும் அதுக்கு தேவையான முறைகளை பயன்படுத்தியும் உள்ளத்துடைய கரலை இல்லாமலி இருக்கிறது ரெண்டு விளைத்தை கொண்டே உள்ளத்தினுடைய கரலை சுத்தப்படுத்தலாம் ஒன்று சொன்னாங்க பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இரண்டாவது சொன்னார்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் எப்ப உள்ள பருஷ்டம் ஏற்படுத்துமோ உள்ளத்தில் பல வகையான மாற்றங்கள் வரும் முதலாவது வரும் நடக்கிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு வகையான நம்பிக்கை வரும் எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் காரணம் நடந்து முடிந்தவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய விருப்ப பிரகாரம் நடந்திருக்கிறது அப்துல் காதர் ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஒரு நசியத்து செய்கிறார் அன்பு மக்களே உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் உங்களை அழிக்க வந்ததல்ல உங்களை இல்லாமல் ஆக்க வந்ததல்ல உங்களுக்கு இருந்த கஷ்டம் வந்திருக்கிறது உங்களின் பக்கமாக அந்த கஷ்டத்தை அல்லா ஏவிட்டு இருக்கிறான் எதிர்காகவே என்று சொன்னால் தஹினக் ஒஇ மானக் பொறுமையையும் சபீமானையும் சோதிப்பதற்காக இந்த கஷ்டத்தை அனுப்பி இருக்கிறான் இந்த கஷ்டம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யா உனைய என்னுடைய அருமை மக்களே என்னுடைய அருமை மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கோ கதர் நிச்சயமாக கலா கதிர் இருக்கிறதே கத கதிர் இருக்கிறதே அல்லாஹுடைய கதிர் இருக்கிறதே சபோன் இது பெரிய ஒரு ஐவாய் மிருகத்தை போன்றது ஐ மிருகத்தை போன்றது வாழ்க்கையில் எப்பயுமே ஞாபகம் ஐவாய் மிருகம் என்று சொல்லக்கூடியது ஒரு மௌத்தான உண்டை சாப்பிட மாட்டாது நடந்து முடிந்த மௌத்தான உண்டு எது நடக்க வேண்டும் ஒரு தலாக்கு நடக்க வேண்டும் ஒரு மையத்தில் நடக்க வேண்டும் நஷ்டம் நடக்க வேண்டும் ஒரு கொலை நடக்க வேண்டும் நடந்து முடிந்து விட்ட உண்டு நடந்து முடிந்த உண்டை வைத்து நாங்கள் சண்டை குளிப்போம் என்று இருந்தால் அதுல பைத்து நாங்கள் கீவி கிழிப்போம் என்று இருந்தால் அதுல பைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க என்று இருந்தால் சொன்னாங்க அது என்ன சொன்னா ஒரு இடத்துல கலா கதருடைய நம்பிக்கை இல்லை கதர் என்று சொல்லக்கூடியது ஒரு ஐவாய் மிருகத்தை போன்றது நிச்சயமாக அந்த ஐவாய் மிருகம் என்று சொல்லக்கூடியது அதை சாப்பிட மாட்டாது உயிருடன் இருக்கக்கூடிய உண்டை தான் சாப்பிடும் இதே போல வாழ்க்கையில் ஞாபகம் கொள்ளுங்கள் நடக்க வியாபாரத்திலோ அல்லது அக்கம்பக்கத்திலோ நடந்து முடிந்து விட்டால் நாங்கள் பொருந்திக் கொள்வோம் கடைசியாக ஒரு பெரிய ஒரு மகான் சுட்டிக்காட்டின ஒரு உடையத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டுகிறேன் அவர் சொன்னாரு அவர் சொல்லுகிறார் ஆச்சரியமான ஒரு செய்தி அவரது புத்திசாலி யாரு தெரியுமா மடையன் ஒரு அறிவா அறி அறிவியனன் அறிவில்லாதவன் ஒரு விடயத்தில் ஒரு விடயன் நடந்து விழுந்ததுக்கு பிறகு அந்த விடயத்தினுடைய கடைசியில எதை செய்வானோ அதே விடயத்தை அவன் புத்திசாலி ஆரம்பத்திலே சிந்திவிடுவான் உதாரணமாக ஒரு ஒரு தலாக்கு நடைபெற்று விட்டது மடையர்களாக இருப்பாங்கன்ற அடிச்சுக் கொள்வாங்க சண்டை பிடிச்சுக் கொள்வாங்க அண்டிச்சு சண்டை பிடிச்சி அவரப்பி சுபகான பெரிய ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிடும் மூணு மாசத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் கலியாணம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு மாப்பிள இந்த மாப்பிளைக்கு இன்னும் ஒரு பொண்ணு இதுதான் நடக்க வேண்டிய விடயம் அவர் சொல்றாரு ஒரு புத்திசாலி யாரு தெரியுமா ஒரு ஜாகில் ஒரு மடையன் ஒரு அறிவீனன் கடைசியாக போய் எதை செய்வானோ அதை ஆரம்பத்திலே செஞ்சு விடுவார் என்று சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்களே தவிர பழி வாங்குற விடயத்திலையோ அவரை பத்தி இவர் பேசுற விஷயத்திலேயோ அவரை பத்தி இவர் கரைக்கிற விஷயத்திலையோ ஒரு நாள் இருக்க மாட்டாங்க பல நாட்களுக்கு பிறகு ஒரு மடையன் அறிவியன் விடுவார் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே உடற்பரிசுடன் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக வரமத்தபர